விதவிதவிதமா ஒவ்வொரு ஒரு எலை மாதிரி ஒரு எலை ஒரு எல இல்லை புல்லு ஒரு விதமான புல் இல்லை அருகும் புஷ்பம்னா எவ்வளவு விதம் இது மஞ்ச புஷ்பமா இருக்கு இது அரளி புஷ்பமா இருக்கு சாமந்தி புஷ்பமா இருக்கு எவ்வளவு ரூபங்கள் தேவர்கள் சித்தர்கள் எற்றர்கள் பூதப்பேத பிசாசங்கள் மனுஷியாலின் நொண்டி மூலம் ஸ்ரீ புருஷால் குழந்தைகள் விருத்தால் விதவிதவிதமான ரூப வைச்சி இதெல்லாம் இருக்குன்னு எப்படிதான் புவனம் எப்படி இருக்குமா தெரிகிறத யார கேட்கணும் சப்தம் பிரத்யட்சமா எவ்வளவு விதமான சப்தம் சப்தங்கள்லாம் எவ்வளவு சப்தம்னு ஒரு தனி லோகம் நம்ம ஏதோ சப்தஸ்வரம்னு சொல்றோம் அவ்வளவுதான் இல்ல அய்வுனு இழுக்குன்னு அச்சரங்கள் பதினஞ்சு அச்சரங்கள்னு சொல்லிவிடுவோம் அது ஒவ்வொன்று ஒவ்வொன்னிய சேர்த்துட்டோமான எவ்வளவு பதங்கள் எவ்வளவு பாஷை ஒரே வசுவை பத்தி அதனால கிருஷ்ண பிரபஞ்சத்தை காட்டிலும் சப்த ரொம்ப கிருஷ்ட பிரபஞ்சத்துல மாடு அப்படிங்கிற ஒரு வியக்திதானே இருக்கு ஆனா அந்த மாட்டுக்கு கவுரு எவ்வளவு பாஷை எவ்வளவு சொல் எவ்வளவு பாஷைகள் சப்த பிரபஞ்சம் பரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சப்தஸ்வரம்னு உன்னோட ஒன்னோட சேர்க்கும் போது ரசபேதங்கள் ரசபேதங்கள்ல கல்யாணி இது காம்பூர் இது மோகனம் ஒவ்வொன்னுக்கும் அர்த்தம் இருக்கு கம்பீரமான ராகம்யமான ராகம்ாரசமான ராக சேதத்தினால அர்த்தம் இருக்குதமான பிரபஞ்சம் இவ்வளவுக்கு எது பிரமாணம்னாலும் பிரத்யட்சம் பிரத்யட்சம் பிரமா அதனால குழந்தை புறந்தான் ஒண்ணும் தெரியாத மாதிரி இருக்கு அப்ப தமிழ அப்புறம் எல்லாம் தெரிஞ்சு அப்ப ஜத்து இருக்குங்கிறதுக்கு பிரத்யமே பிரமாணம் அப்ப எதுவா இருந்தாலும் பிரமாணத்தால தெரிஞ்சு பிரமாணத்துக்குறேன்னா லட்சணத்தால தெரிஞ்சு நமக்கு பிரமாணம் பிரமேயமான வஸ்துக்கு லட்சணேதம் வருஷணேதத்தால தெரிஞ்சுக்கிறோம் இது கோழி இது மயில் மயில்னா எப்படி இருக்கும் கோழினா எப்படி இருக்குங்கிற லட்சணம் வருது அந்த லட்சணத்தானே தெரிஞ்சுக்கிறோம் இது கல்யாணி இது காம்போஜின்னு ரசிகன் சொல்றான் லட்சணத்தால தெரிஞ்சுக்கிறான் இந்த வேதத்தை மனுஷால பார்த்தாலும் இவா அவான்னு வேதம் தெரிஞ்சுக்கிறது தெரியது காரணம் அவனுடைய ஆக்குருதி லட்சணம் முகபாவம் நீ இன்னாருடைய பிள்ளையா அப்படின்னு கேட்கிறான் ஏன்னா அவ அப்பாவ பாத்து எப்படி லட்சணங்கள் லோகத்துல எவ்வளவு லட்சணங்கள் போட்டிக்கணக்கான லட்சணங்கள் லட்சணங்களை பார்க்கறதுனால தானே ஒரு வஸ்து அதனால நையாயிகர்கள் சொல்றார்கள் பிரமாண லட்சணா ஒரு வஸ்துவ நீ நிர்தேசம் பண்ணணுமானால் அதுக்கு லட்சணம் இருக்கணும் லட்சணம் இருக்கிற வஸ்துவ தான் நீ பிரத்யட்சமாக பார்க்க முடியும் வஸ்துவனுடைய லட்சணத்தாலையும் உன்னுடைய பிரத்யட்ச ஒரு வஸ்து இருக்கு அப்படின்னு எந்த கண்ணால பார்க்க முடியாது காதால கேட்க முடியாது மூக்காலும் அந்த வஸ்து அந்த யார ஏமாத்த லட்சணமும் பிரமாணம் இருந்தா தானே வஸ்து நிர்சனம் அதுக்கு லட்சணம் ஏன்னா சப்தம் இல்லை ஸ்பரிசம் இல்லை ரூபம் இல்லை ரசம் இல்லை கந்தம் இல்லை அதனால எப்ப லட்சணம் நீ கண்ணால பார்க்க முடியாது காதால கேட்க முடியாது மூக்கால முகர முடியாது நாக்கனால சுவைக்க முடியாது தோனால ஸ்பரிசிக்க முடியாது அப்படிங்குற ஒரு வஸ்து இருக்குன்னு ஏன் ஏத்துக்கணும் அது ஒரு பிரம்மங்கிற ஒரு வஸ்து இருக்குன்னு ஏன் ஏத்துக்கணும் யார் பார்த்திருக்கா யார் அதுக்கு என்ன லட்சணம் அது நிர்குணமா நிராகாரமா இருக்கு ஏன் அதை சமப்படுற அதே ஏத்து அது ஏத்துன்னு என்ன ஆகணும் எதை வந்து கண் பார்க்குமா நச்சதி நோ மனஹா மனசும் செல்லாதுங்கிறது என்ன அனுமானத்தாலையும் தெரிஞ்சுக்கோ சிலதான் அரூபமான வஸ்து ரூபம் இருந்தா தானே கண்ணால பார்க்கலாம் ரூபம் கிடையாது ரூபம் கிடையாதுனால இல்லன்னு சொல்ல முடியாது அருபமான வஸ்து எது பயம் பயத்தனை கட்டப்பூட்டிய எப்படி இருக்கும் பயம்னா என்ன தூக்கம் தூக்கம் தான் எப்படி இருக்கும் துக்கம் எப்படி இருக்கும் இந்த கவலை கவலை அப்படின்னு சொன்னா எல்லாரும் புரிஞ்சுக்கிறார் எல்லாருக்கும் புரிய கவலைய காட்டு அப்படின்னா காட்ட முடியாது காட்ட முடியாதனாலேயே பார்க்க முடியாது பார்க்க முடியாதனாலையும் காட்ட முடியாதனாலையும் கவலைங்கிறது வெறும் டூப் அப்படின்னு யாரும் சொல்றது இல்லை ஒன்னு இருக்கு அதுபோதே கடவுளை காட்ட முடியாது பார்க்க முடியாதுங்கனால கடவுளை மட்டும் டூப் சொல்லலாம் எப்போ அனுபவங்கள் சுகம் துக்கம் எல்லாம் அனுபவம் பிரத்யட்சமா பார்க்க முடியாது போனாலும் அது இருக்கு அரூபமா இருக்கிறதுனாலயே அது இருக்கு ஏ அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு பிரமாணம் சொல்றா அனுபவத்துல இந்த அனுபவத்துல தெரிய அனுபவத்துல தெரிய அனுபவத்தில தெரியம் அனுபவத்துல தெரியல இப்ப பிரம்மம் இருக்கு அப்படிங்கறது அனுபவத்தில தெரியலையோ அதுபோல மானசிக்கமான வஸ்துவாவும் அதை சொல்ல முடியாது கூலமான வஸ்துவாவும் அதை சொல்ல முடியாது அப்படிங்கறதுனால மனசு அதனிடத்துல செல்லாது மனோ அதை வந்து தெரிஞ்சு கொள்றதுக்கு வழியே கிடையாது நம்ம இடத்துல பிரமாணமும் இல்ல அதுக்கு லட்சணமும் இல்ல அதனால தெரிஞ்சுக்கொள்ள முடியாது அது எப்படி அனுசிஷாது நான் பிரம்மோபதேசம் பண்றேன் அப்படின்னா எப்படி உபதேசம் பண்ணுவேன் வாக்குக்கு எட்டினாதானே நீ உபதேசம் பண்ணுவேன் எட்டினாதே அவன் புரிஞ்சுப்பா வாக்குனாலையும் சொல்ல முடியாது மனசாலையோ கேட்க முடியாது வாக்குனால சொல்ல முடியாது உபதேசம் பண்ணதுனால திதாது அதோ அவிதித்தாத அதை புரிஞ்சுடான் அப்படின்னு சொல்லவும் முடியாது நல்ல வழியா கடைசியில் சொல்றார் அவிதித்தாது புரிஞ்சுக்கலேன்னு சொல்ல முடியும் புரிஞ்சுண்டான்னு சொல்ல முடியாது அப்போ அந்த பிரம்மங்கிறது இல்லை முடிஞ்சு காரணம் என்ன ஸ்தூல வஸ்துவ போல சப்த சக்தாதிகளான லட்சணம் உடையதாக பிரத்யட்ச பிரமாணத்தினாலே ஸ்ரோத்ராதி இந்திரியங்களாலே தெரிஞ்சு கொள்ள முடியாததான ஒரு பொருள் ஆனாலும் பிரத்யட்சமா காட்ட முடியாது பார்க்க முடியாது மனசால அமானிக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் மனசுக்கு எட்டாது மனசால நீ அனுமானிக்க முடியாது ஏன் அனுபவத்துலேன்னா விடுன்னா இல்லேன்னு சொல்ல அது இருக்கு கல்பனை பண்ணிட்டு பிரம்ம இருக்கு பிரம்ம இருக்கு அப்படின்னு கல்பனை பண்ணுண்டு நீயா அதை சிந்தனை பண்ணிட்டு அந்த பிரம்மமேதான் நான் நினைச்சேன் அதனால நான் விபுன்னு நினைச்சேன் ஏன் நினைச்சிருந்தா நினைச்சு விட்டதுனால பெரிய கோட்டீஸ்வரன் தரித்திரம் பிச்ச வந்து கோடிதரன்னை அது போல கோடிதரன் பிரம்மத்தை யாருமே பிரத்யமா பார்த்தது இல்லையே பிரம்மத்தை யாரும் அனுமானத்தினாலையும் தெரிஞ்சு கொள்ள முடியாது அப்படி இருக்கிற பிரம்மத்தை நான் நான் நினைச்சேன்னு உட்கார்ந்து உங்க உபனிஷன் மதமே செல்லுடிய உங்க உபனிஷன் மதமே செல்லு விடியா மறுக்க முடியது இங்க வேதம் மறுக்க முடியாத நான் நிரூபிச்சுடுவேன் அந்த பிரம்மத்தை நிரூபிச்சு இருக்க நிரூபிச்சுடுவேன் ஆனா அதை கண்ணால பார்க்க முடியாது காதால கேட்க முடியாதுங்கிறது உண்மை நீ காட்டு அப்படின்னு சொன்னா நான் காட்ட மாட்டேன் நான் பார்த்து நான் காட்டினேன்னா உலகத்துல ஒரு பொருள் இது கோழி காக்கா மாதிரி பூஷணிக்கா மாதிரி உலகத்துல ஒரு பொருள் அப்ப இது பிரத்யட்சமா பார்க்க முடியாதுன்னா உலக இல்லையாது அப்ப கல்பனை பண்ண ஏதோ ஒரு ஸ்வர்க்கம் அங்க இருக்கு ஏதோ கைலாசம் வைகுண்டம் அங்க இருக்குன்னு கல்பனை பண்ணிக்கிற பொருளா இருக்குன்னு நீயா கல்பனை பண்ணிக்கிற பொருள் இருக்குங்க நான் நிரூபிச்சுடுவேன் மறுக்க முடியாம நிரூபிச்சு விடுவேன் உபனிஷத் எப்படி நிரூபிப்ப உபனிஷன் சொல்றது கண்ணால பார்க்க முடியாது காதால கேட்க முடியாது மூக்காலும் நாக்குனால சுவைக்க முடியாது அப்படிங்கறது கண்ணால பார்க்க முடியாது காதால கேட்க முடியாதுங்கிறது உண்மை ஆனால் கண்ணு எதனால பாக்கிறதோ காது எதனால பாக்குறதோ மூக்கு எதனால முகர்றதோ நாக்கு எதனால சுவைக்கிறதோ தோல் எதனால தொடரதோ அது பிரம்மா அது பிரம்மான் அப்படின்னு சொன்னா இது யாரும் மறுக்க முடியாது வாக்கரிச்சி கொண்டு போடுறா சிதையில வச்சுட்டு அது சாப்பிடல அப்போய் அந்த ஆத்மா இருக்கு உள்ள இருந்தாதான் சாப்ப அது உள்ள இருந்தாதான் கண்ணு பார்க்கிறது அது உள்ள இருந்தாதான் காது கேட்கறதுங்கிறதுனால அந்த ஆத்மாவை நிரூபிக்கிறது மனசோ மன வாச்சோக வாசம் சவு பிராணிய பிராணு சூரா பிரேத்தோகாத் அமதாஃபம் அத கண் பார்க்காது காது பார்க்காது மூக்கு பார்க்காது மூக்கு முகராது அப்படிங்கறத நான் சொல்லிவிட்டு அதை இல்லையு சொல்ல முடியாது அடுத்த மந்திரத்தை முன்னாடி சொல்லி பிரபச்சனத்துக்காக எடுத்துட்டேன் முதல் மந்திர ஏன் அப்படின்னா அதை நிரூபிக்க முடியும் எப்படி நிரூபிக்க முடியினால் உன் கண்ணு பார்க்கறத உன் காது கேட்கறது மூக்கு முகர்றதே எப்படின்னா உள்ள ஆத்மா இருக்கிறதுனால தானே ஆத்மா போய் எடுத்துன்னா அது கேட்கறதில்ல முகரது இல்லைங்கிறதையும் பார்க்கிறோம் இல்லையா சேர்ந்தாலும் அவன் தன்னை இது சத்தியம் சத்தியத்தை யாரும் மறுக்க முடியாது அப்படிங்கறது உபனிஷத்தினுடைய நிர்ணயம் அடுத்தது உபாசனை உபாசிக்கிறோம் பண் பரமாத்மாவது நீ எதை உபாசிக்கிறையோ அதெல்லாம் இந்த மந்திரங்கள் சொல்றம் ஏன் மனசானு மனோமதம் ததேவிரம் விீதம்ஜிதமுசேச்சு நசியதினி பதேவிரம்தீநேதம் யிதமுசதிோத்தேணோோதி ததேவிரம் விீனேதம் யிதமுசதிணேனா எந்த பிரண பிரணீயிரமீம் எஜிதமுசக பிரம்மத்தை நீ தெ அதுவே பிரம்ம தெரிஞ்சு உபாசிக்கிறார்களோ ஆயிரம் பேர்கள் ஆஸ்திகர்கள் ஆயிரம் கோவில்கள் ஆயிரம் சுவாமியை உபாசிக்கிறார் பிரம்மம் இல்லை எவ்வளவு தெய்வத்தை உபாசிக்கிறாரோ அதை பிரம்மத்துடைய நிஜஸ்வரூபம் இல்லை உபாசியமான பாவனை ஆனால் பிரம்மத்தை பத்தி வாக்காள பேச முடியாது அது முதல்ல சொன்னதையும் அடுத்த மந்திரத்தையும் சேர்த்து சேர்த்து சோதி கச்சதினால அப்பிரமேயம் உட்படாதது அந்த ால சொல்லப்பட்டதளக்கற்வாதிதம் எத வாக்குனால சொல்ல முடியாதோ ஏன வாக்கு அபுத்தியனால வாக்கு பேசறதை பிரம்மத்தை வாக்குனால பேச்சு தெரிஞ்சு கொள்ள முடியாது என்ன தெரிஞ்சுக்கலாமா தெரிஞ்சுக்கலாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் வாக்கு பேசறதை ஆத்மா இருந்தால்தானே வாக்கு பேசும் உள்ள ஆத்மா இருந்த உள்ள ஆத்மா கண்ணு பார்க்கும் ஆனால எச்சுஷா நபசியதி பார்க்க முடியாது அப்படின்னா விடுன்னா உள்ள இருக்கிறதுனால தான் கண்ணு பார்க்க காதால அத கேட்க முடியாது கேட்க முடியாதுன்னு விடாத காது கேட்கறதுப்பா உள்ள இருக்கிறதுனால காது கேட்கறதுவூதானா பரபிரம்ம உள்ளதுனாலதான் கண்ணு பார்க்கறது காது கேட்கிறது மூக்கம் உகர்றது உபாசிக்கணும் மூர்த்தம் பிரம்மமாக ஆகாது எது பரமாத்மாவோ அகண்டமோ அதுதான் பிரம்மம் அப்படிங்கறத நேர்த்தியா ஆரம்பத்திலேயே சொன்னேன் உபனிஷத்திரி நோக்கம் அதுதான் மூர்த்தத்துல பிரம்ம புத்தி அப்படிங்கறது பக்தி உபாசன அப்படிதான் பிரம்மபுத்தியோடுதான் மூர்த்தத்தை உபாசிக்க உபனிஷத்துல பல உபாசனைகள் சொல்லப்படும் எல்லாமே தத் விஜித்யா தத்வா திரம் பிரம்மம் பிராணனையே பிரம்மம் மனோமயமான பிரம்மம் ஆனந்தமயமான பிரம்மங்கிற பஞ்சகோச வித்தியையும் உபாசனை தானே வஸ்துவ நிர்வதேசம் பண்றதுக்காக முதல் வல்லி முதல் வல்லி வஸ்துவ நிர்தேசம் பண்றதுக்காக அடுத்த வல்லி மூணாவது வல்லி ஆனந்த வல்லி அந்த வஸ்துவே உபாசிக்கிறது உபாசனார்த்தம் அப்போ அன்னம ஜாதி கோஷங்களே பிரம்மம் அப்படின்னு உபாசித்தான பிரம்ம புத்தி பற்றாது பிரம்ம திட்டக்க போறதுக்காக அப்படி போகும்பொழுது உபாசிச்சு அப்படின்னு அதை தள்ளணும் தள்ளிவிட்டுதான் அதுக்கு போகணும் அதுபோல பல உபாசனங்கள் சொல்லியிருக்கு ஆத்தியாத்மிகமான உபாசனம் அதிஜோதிஷமான உபாசனம் பல உபாசனங்கள் உபனிஷத் பூரா உபாசனம் தானே இருக்கு சூரிய ஜோதிகை நேத்திரஜோதிய உபாசன பண்ணு சூரிய ஜோதிய உபாசன பண்ணு அப்படின்னா அப்புறம் அதுலயே நிக்கிறதுக்கா இல்ல சூரிய ஜோதிங்கிறது பிரதீகம் தானே எங்கும் உள்ள பரமாத்மாவுக்கு ஒரு ஜோதிய தியானம் பண்ணணுமானால் சூரிய ஜோதிய தியானம் பண்ணு அது சூரிய மண்டலத்தையா சூரிய தேவத்தையா ரெண்டியா அடிச்சா சூரிய தேவத்தையும் இல்ல சூரிய மண்டலம் இல்லை அந்தரியாமியான பரமாத்மா அதுபோல சப்தத்தை கூட கம்பெரும கம்பெருமை கமனா ஆகாசம் ஆகாசத்தையே பிரம்மனாக தியானம் அவன் அனுபவிக்கிற சுகத்தையே பிரம்மகானம் பண்ணுனா இது ஆத்யாத்மிகம் அதிஜோதிஷம் ஆத்யாத்மிகம் பலவிதமான பிரதீகம் பிரதீகம்னா மூர்த்தி பலவிதமான மூர்த்தி உபாசனைகள் எல்லாம் உபனிஷத்துல புராணத்துக்கு வந்தோம் பின்னாடி பக்தாளுடைய சரித்திரத்துக்கு வந்தோம்னா அந்த பிரம்ம அளவுக்கு போறதுல விதமான மூர்த்திகள் சொல்லியா தாருமதி மணிமதி பிரதிமா அஷ்டவிதா இதெல்லாம் பிரதீகம் தானே கல்லுனாலேயே ஒரு மூர்த்தி அடிச்சிருக்கூனாலே ஒரு மூர்த்தி அடிச்சிருக்காலேயே பூரி ஜெகநாதன் போனா தாரோ பிர உபனிஷத்து நீரூபம் நினச்சு உபாசன பண்ணாதான் அது பலி பிரமை எல்லா இடத்துலயும் இருக்கு எல்லா இடத்துலயும் இருந்த போதிலும் தேவை இந்த சாநித்தியம் அப்படிங்கும் பொழுது அந்த சாநித்தியத்தை சொல்லும் பொழுதுதான் பிரதிமைகள் பிரதிமைகள் எல்லாம் பிரம்மஸ்வரூபமாக பக்தானா எவ்வளவு ஆசையா பாடி அதெல்லாம் தப்பு பிரம்ம திட்டங்க நம்மளை அழைச்சு போறதுக்காக இப்ப உபனிஷம் சொல்றதே தவிர இதெல்லாம் தவறுதல் அப்படின்னு அர்த்தம் இல்லை பரபிரம்மத்துக்கு இது பிரதீகம் பரபிரம் சொல்லல சொல்லும் போதே பரபிரம்மத்துக்கு இது பிரதீகம் பரபிரம் அதுல உள்ள சாநித்யம் பிரதீகத்தை பிரம்ம புத்தியோட உபாசன பண்ணி உபாசன பண்ணி பக்தா எல்லாரும் இதுதான் பரபிரம் உபாசன பண்ண உபாசன பண்ணே அதுல சாநித்யம் ஜெகநாதகத்திலயும்பொழுதே பரம்பிரம் ஒரு ஜெகநாதத்துல பரபிரம்மம் இருக்கு அப்படின்னு தான் ஆதிசங்கர் அதை ஆரம்பிக்கும் இப்ப என்ன பிரம்மபுக்தியோட நீ பாரு மாதிரி பெரியவாள் எல்லாரும் சொல்றா இல்லையா ஸ்ரீரங்க பிரம்மணே நமஹா யம்ஷ்ட பிரியாஷ்யத்திலையும் திருப்பதியில் உள்ள பரமாத்மாதீனிவாஸ் குரு நாராயணத்திலையும் அந்த பாக்கியம் ஜனார் அஸ்பஷ்டம் பிரம்ம வஸ்து கண்ணால பார்க்கும்படி குருவாயுள்ள நிற்கிறது மனோமோ மனசுனால ஒரு ரூபத்து இதெல்லாம் சொல்லிட்டேன் மனோமயம் சுனாசம் சுருவம் சுத சுந்தரம் நம்ம கல்பன தானே நினைக்க கூடாது சிலாமயம் ஒரு சியினுடைய கல்பனை தானே பஞ்சலோக மூர்த்தி ஒரு சிலுடைய கல்பனை தானே கோவில் அது பிரதிஷ்டா ஆயிடுச்சு பக்தாளுடைய பிரம்ம புத்தியினாலே ஹனுமான பார்த்தா ஒரு தினம் பாட்டுறங்க நாட்டம் இருக்கா ஒரு தினம் பெருங்காள் ஆட்டம் இருக்கிறா ஒரு தினம் பார்த்தா முருவங்க நாட்டம் இருக்கிறா நேற்றுக்கு பார்க்கிறேன் போதேந்திராள் ஆட்டம் ஏன் தான் திருஷ்டி நம்ம பார்க்கிறது காரணம் உபாத வஸ்துவ பத்தி இல்ல வஸ்துவ நம்ம நினைக்க கூடாது இந்த மனுஷனையும் பார்த்து சாருன்னு கூப்பணும் சாரனு கோப்படும் பொழுது கௌரவமா இருக்கு வஸ்து எதுநாள் மாம்சம் அப்ப யாரையும் பார்த்து மாம்சபிண்டமே கூட்டா போமவங்க மாம்சபிண்டம் தான் வஸ்து வஸ்துவின் ஏன் பாக்குற அவனுடைய ஸ்வரூப்பம் என்ன ஸ்வரூபம் என்ன ரெண்டு சக்கர கதாகரனாக நின்னா அவன் நாராயணன் பிள்ளாங்க புதண்ட பாணியான் ராமன் சந்திரகலாகரன் எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாள் ரிசர்ச் மகாலிங்கம் பேச மாட்டார் எவ்வளவு நாள் சம்சாராக்கிய விசால நாடக கிரகே இந்த சம்சாரத்துல எவ்வளவு நாள் கடத்தேன் மகாலிங்கம் அப்படின்னா அள்ளி தன்னோட சேத்தை ஐக்கியப்படுத்தி நுழுவார் இதுக்கு அப்படின்னு சொல்றது பக்திய நிஷேதிக்கல உபாசனத்தை நிஷேதிக்கல வஸ்துவ பிரதிபாதிக்கிறதுக்காக சொல்றது வஸ்து எதுனால் பிரம்மங்கிறது அநாபமா அரூபமாய் அக்ஷதமாய் அகண்டமாய் இருக்கிறது அப்பா அது உனக்கு அந்தரியாமையா இருக்கு எதை பார்க்கறதோ அது உன் மனசு எப்படி நினைக்கிற அப்போ என்னால் நீ மனசால தியானம் பண்றா அது உன் கல்பனை தானே அப்படின்னு நினைச்சுடாதே நம்ம மனசால நினைக்கிறதானே இந்த விஷ்ணு ரூபம் அப்படி நினைச்சு விடாத ஏன் அப்படின்னா இது சில்பினால செய்யப்பட்டதுல பூஜை பண்ண பூஜை பண்ண சாநித்தியம் வரதோ அதுபோல நீ ஜபம் பண்ண ஜபம் பண்ண தியானம் பண்ண தியானம் பண்ண உன் மனசுல தோன்றிய மானசிகமான மூர்த்தியிலேயே சாந்தித்தியம் மாநிகமான மூர்த்தியே உன்னோட பேச ஆரம்பிச்சதும் உபாசகளுடைய பிரசன்னா தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணி அபியாசமாயிருந்த அதே ரூபம்தான் தோன்சித்து அப்படின்னு சொல்றா உபாசன பலம் சக்தி பலம் அப்படி தியானம் பண்ணணும் ஆனா இதனுடைய விஷயம் என்னன்னா நீ மனசால கல்பிதமாக எந்த ரூபத்தை உபாசன சாமர்த்தியாக ஆனாலும் சாநித்தியம் இருந்தாலும் ஆனால் சித்தி அந்த அகண்டாகார செய்தன்யத்துக்கு நீ போகணும் அந்த அகண்டாகார அதுவே அது பாரதத்துல சொல்றது பாகதத்துல உபாசனத்தை சொல்லிட்டு வந்துட்டு கடைசியில் முடிக்கும்பொழுது பாருங்க தேவகூதிக்கு சொல்ற ஏம் கரவு உத்லகா பிரமோதாத் ஔத் கலைய முகூர்திய முகூதரமான தச்சாப்பிச்சி கை பிரேம பக்தி தானே சொல்றாரு மானசிகமான மூர்த்தியை நினைச்சு நினைச்சு அதனால பக்தி உண்டாயிட்டாலே ஆனந்த பாஷ்பம் விட்டு மேனே சிலிர்த்து ஆடி பாடி கழிச்சு பாவ சமாதியை அடைஞ்சு அதேக தியானமா நீ என்ன இருக்கையோ அதுக்கு மேல பிரம்மம் இருக்கு என்ன அடுத்த படிக்கு போ இப்ப எந்த சமாதி இப்ப சொல்லித்தோ இந்த சமாதியோட நிறுத்தி விடு அப்படின்னு சொல்லல பாகதான் இதுக்கு அடுத்த படிக்கு போ இதுதான் உயர்ந்தபடி பிரேம பக்தி தான் உயர்ந்தபடி இந்த உயர்ந்த படியில இருக்க எந்த அனுபவம் உனக்கு இப்ப ஏற்பட்டு இந்த அனுபவம் மானசிக அனுபவம் தான் பத்தி நாம் சசோதயத்துல சொல்லிருக்கிறோம் துரியா தீத நிஷ்டாசா அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் பக்தியை பத்தி நம்ம பக்தி ரசோதயத்துல துரியா தீத துரியா தீத ஆப்பனம் தாண்டி புரிய நிலையில அனுபவிக்கக்கூடியதுதான் பக்தி அப்படின்னா பக்தியினுடைய நிஜஸ்வரூப் அப்போ நிர்விகல்பமான அந்த சமாதி பர்யந்தம் போகணும் அந்த சமாதி தான் அந்த சாட்சாது பரபிரம்மத்தை உனக்கு சாட்சா அப்படிங்கறதுனால மானசீகமா இவ்வளவு காலம் என்ன தியானம் பண்ணினியோ அந்த தியான பஜனானந்தத்தினால உனக்கு ஏற்படக்கூடிய ஆனந்த பாஷ்பம் மேனி சிலிர்ப்பு முதலீவிகள் எல்லாமே பாவத்தினுடைய விகாரம் எப்படி இருக்கணும் அப்படின்னா இதுக்கும் அத்தீதமா பயிற்சியான பிரகலாதனை பத்தி சொல்றது எது பிரகலாதனே சிந்தா சபலித் தச்சி உத்காஜதி நததி உத்கண்டாண்யுக்தா தன்மையோனு சகாரி சொல்லிட்டு வந்தார் ஆடினாம் பாடினா அழுதாம் கழுதான்னு சொல்லிட்டு கடைசியில பிரம்மபூதனாக உட்கார்ந்து பிரம்மத்துல சமாதியில உட்கார்ந்துட்டாங்க அதையும் தள்ளு அதையும் தள்ளி இப்படியானால் அப்ப இந்த தியானத்துல தெரியறது இல்லையா அந்த ரூபம் தெரிய ரூபம் தெரிகிறது மனோபாவனையா இருக்கட்டும் சாட்சாத்மா இருக்கட்டும் நேதம் பிரம்ம எது பிரம்மம்னா தெரியறதுனா யாருக்கு தெரியறது எனக்கு தெரியறது நீதான் பிரம்மம் ஏன்னா சைதன்யத்துக்கு தானே தெரிய எப்ப தெரியறது அப்படின்னு ஆய்வு எடுத்தோம் பிரம்மம் இல்ல பிறகு யாருனால் யார் தெரிஞ்சுக்கிறானோ அதுதான் நிஜஸ்வரூபம் அதை சொல்றது அடுத்த கண்டம் எதி மண்யசே சுபே தேதி எனக்கு பிரம்மன் தெரிஞ்சு அப்படின்னு நீ சொன்னா நீ தெரிஞ்சுக்கலா போட பிரம்ம எனக்கு தெரியும் பிரம்ம எனக்கு தெரியுமே பிரம்ம எனக்கு தெரியுமே அப்படின்னா நீ தெரியும்னு எப்ப சொல்றியோ நீ தெரிஞ்சுக்கல நிறைய கேட்டுக்கே எல்லாம் தெரிஞ்சிருக்கூட எப்போ எனக்கு தெரியலே அப்படின்னு சொல்றானோ அப்பதான் அதை தெரிஞ்சிருக்கிறான் அப்படின்னு அர்த்தவான் அதனால மீமாம்சியமே இதுக்கு மேலையும் பிரம்மத்தை பத்தி நீ விசாரம் பண்ண தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு ஒரு முடிவு வச்சிடாரு அதுக்கு மேலே பிரம்மத்தை பத்தி விசாரம் பண்ணு விசாரம் பண்ண எப்ப நீ பிரம்மத்தை தெரிஞ்சின்றிருக்கே அப்படின்னு ஆகும் அப்படின்னா நாகம் மண்ணே சுவே தேதி நோ நவேதே திவேதோ தத்வேதேதோ நேதி ஏன் இப்படி சொல்றார் நான் பிரம்மஸ்தியில பாகவதத்துல முதல் ஸ்லோகமே இப்படித்தான் ஞாதோசி உன்ன ஸ்வரூபத்தை நான் தெரிஞ்சு நட்டேன் அப்புறம் அடுத்த வரையில சொல்றார் தெரியலே அப்படின்னு சொல்ல முடியாது ஏன் தெரியலன்னு சொல்ல முடியாது ஏன் தெரிஞ்சு நிட்டேன் அப்படின்னு சொல்லணும் அகமஸ்மி ஆத்மா அப்படிங்கறது யாருக்குமே தெரியறதுனால ஞாத்தோசி தெரிஞ்சு நடு எப்போ அது தெரியலன்னா நம்முடைய மனசால அதை ஆராய்ச்சி பண்ணும் தெரியலை அப்போது அவிக்யாசமாக இருக்கும் ஏன் அப்படின்னா